நாட்டினை நேயர்களுக்கு வணக்கம் தினமரு துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு அலுமேலு என்னன்னு பாப்போம் வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி எறிஞ்சிருவோம் தோல் நோய்க்கு வாழைப்பழத்தோல் அற்புத மருந்தாக பயன்படுகிறது வாழைப்பழத்தோலோட உள் பாகம் வெள்ளையா இருக்கும் அதை எடுத்து தோல் நோய் கண்ட எடுத்து அதுக்கு மேல வந்தில நாட்களில் தோல் நோய் நீங்கிவிடும் தோலும் செழுமையாக இருக்கும் என்ன உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம்